வணக்கம் நட்சினையின் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஜூலை பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் வேதாரயம் தாலுக்கா ஆறுபாட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட சில மீனவர் கிராமங்களில் மீன்கள் கிடைக்காததால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதனால் கடற்கரையோரம் நூற்றுக்கணக்கான சைபர் படகுகளும் மேற்பட்டகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன டெல்லியிலிருந்து அயோத்தி ராமேஸ்வரம் வழியாக இலங்கை செல்லும் ராமாயண சுற்றுலாவை இந்தியன் ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் ஏற்பாடு செய்துள்ளது கோவையில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எழுநூற்று ஐம்பது கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர் குமரி மேற்கு மாவட்டத்தில் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ளது இதன் காரணமாக குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு செல்லும் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படங்கள் துறைமுகத்தில் நங்குரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் பயிலும் பகுதி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் அறிவித்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் இருதரப்பிலும் தவறு இருப்பதாக தெரிகிறது இதனால் சிபிஐ விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தெரிவித்துள்ளார் செங்கோட்டையிலிருந்து கொள்ளத்திற்கு எட்டு ஆண்டுகளுக்கு பின் பயணிகள் ரயில் சேவை துவக்கப்பட்டது இந்திய செய்திகள் மும்பை நகரமே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் மேலும் மூன்று நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஆதிக்கம் செலுத்தியவன் பிரபல ராதா பஜ்ரங்கி உத்தரப்பிரதேசத்தின் பாக்பாட் சிறைச்சாலையில் வைத்து சக கைதியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் தமிழ்நாட்டுக்கு வரும் காவிரி ஆற்றில் வினாடிக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கன அடி காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை கடந்த இருபத்தி தேதி தொடங்கியது இதுவரை எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குகை கோயிலில் உள்ள பணி லிங்கத்தை தரிசித்துள்ளனர் நெஞ்சுவலிக்காக மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் பாட்னா திரும்பினார் உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணைகளை டிவியில் ஒளிபரப்ப உச்சநீதிமன்றம் சம்மதம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஜூலை இருபத்தி தேதி அறிக்கை தர மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மோடியின் நான்கு ஆண்டுகால ஆட்சியால் இந்தியா நிலை குலைந்து விட்டதாக டி ராஜா விமர்சனம் செய்துள்ளார் மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா அழைப்பு கருப்பு பணத்தை ஒழிக்க அனைத்து மின்னணு பண பரிவர்த்தனையும் கண்காணிக்க மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி டெல்லி அருகே உள்ள நொய்டாவின் பிரபல சாம்சங் செல்போன் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய செல்போன் தொழிற்சாலையான இதை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் கொல்லப்பட்ட ஜவானின் உடல் மத்திய பிரதேசத்தில் முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது 50 வயதுக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணிகளில் கவனக்குறைவாக செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே முப்பத்தி கோடி மதிப்பிலான பனிரெண்டு கிலோ எடையுடைய பிரவுன் சுகர் மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்த நான்கு பேரை எல்லை பாதுகாப்பு படை கைது செய்தனர் தென்கொரிய அதிபர் உங் ஜே யின் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக பிரபு மற்றும் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார் சில வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகினர் அயர்லாந்து செய்திகள் தேர்தலில் ஓட்டுகளை அறுவடை செய்ய என்னை சிலுவையில் அறைய பார்க்கிறார்கள் என்று விஜய் மல்லையா புகார் இந்திய அரசு மேற்கொண்டு வரும் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான திட்டங்களில் தங்களையும் இணைத்துக்கொள்ள விரும்புவதாக தென்கொரிய அதிபர் தெரிவித்துள்ளார் துருக்கியில் பலியாக பணமதிப்பு நீக்கத்துக்கு பிறகு புதிய ரூபாய் நோட்டுகளை நாடு முழுவதும் எடுத்துச் செல்வதற்கு இந்தியா விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இதற்காக ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் பொது தேர்தல் இன்னும் ஒரு வருடத்திற்குள் வர உள்ள நிலையில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் பொருளாதாரத்தில் மாற்றத்தினை கொண்டு வந்து வாக்குகள் பெறுவது என்பது எல்லாம் முடியாத காரியம் என்று சுப்ரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னணி கஜு பதப்படுத்தல் நிறுவனமான ரோயல் மார்க்கெட்டிங் கம்பெனி இலங்கையின் முதலாவது ஒன்லைன் கஜு விற்பனை நிலையத்தை ஆரம்பித்துள்ளது வாகன புகை மாசுபாட்டால் புதுடில்லியின் காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருக்கிறது மக்கள் காற்றை சுவாசிப்பதற்கே அச்சப்படும் சூழல் உள்ளது இதனால் புதுடில்லியில் டீசல் வாகனங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது பிராட்பேண்ட் சேவையில் ஒன்று கோடி வாடிக்கையாளர்களை இழந்ததால் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஈரோடு பி முதன்மை பொது மேலாளர் கூறினார் விளையாட்டுச் செய்திகள் ஐசிசி வெளியிட்டுள்ள தற்போதைய டி டுவெண்டி தரவரிசையில் இந்திய கேப்டன் விராட் கோலி நான்கு இடங்கள் பின்னடைவு கண்டு பனிரெண்டாம் இடம் சென்றுள்ளார் மாறாக கே ராகுல் மூன்றாம் இடத்திற்கு முதல் முன்னேறியுள்ளார் இந்திய கிரிக்கெட் வீரர் எர்வான் பதால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கிரிக்கெட் பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார் தனியார் கல்லூரி ஒன்றில் இருபத்தி வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்வதற்கான முகாம் நடத்தப்பட்டது பந்தை சேதப்படுத்தும் விவகாரத்தில் ஐசிசி கடைபிடிக்கும் விதிகளை தெளிவுபடுத்த வேண்டும் என தென் ஆப்பிரிக்க வீரர் டூ பிளஸ்லி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டி தொடரை கைப்பற்றியுள்ளது இந்தியா இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது மக்கள் செல்வன் மக்கள்வன்பின் மலையாள திரையுலகில் முதன்மையாக ஹீரோவாக இருந்தாலும் இத்தனை வருடங்களில் தற்பொழுதுதான் மலையாள நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நடிகர் மோகன்லால் கார்த்திக் நடிப்பில் தற்பொழுது உருவாகி இருக்கும் படம் கடைக்குட்டி சிங்கம் உருவாகி இருக்கும் இப்படத்தை பாண்டியராஜ் இயக்கியிருக்கிறார் இதில் கார்த்திக் விவசாயியாக நடித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமொரு துளி குவியல் அறிவு அஞ்சல் கதை சொல்லும் நீதி இதுபோல் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்